அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இருவரின் உணவு மூன்று நபர்களுக்கு போதுமானவன் மூன்று பேரின் உணவு நான்கு நபர்களுக்கு போதுமானவன் என்று நபிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு